வணக்கம் நச்சினியின் நித்தம் உருமுத்து முத்து வழங்குபவர் அறிமளம் சே ஞான பிரியம் இன்று எண்ணூற்று தொன்னூற்று முத்தாக உதிரிகிறது ஆரிசன் ஸ்வெட்மார்டன் அவர்கள் எழுதியுள்ள விருப்பத்தின் தெய்வீக தன்மை என்ற கற்றையில் இருந்து சில பகுதிகள் விருப்பம் உறுதியாகவும் தெளிவாகவும் விளக்கப்படும் போது மட்டுமே எப்படியாகிலும் அது பயனளிப்பதாக இருக்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான பலமுடைய மன உறுதியுடன் இணைந்துள்ள விருப்பம் படைப்பு சக்தியை உருவாக்குகிறது விருப்பமும் எதிர்பார்ப்பும் இணைந்து கடின முயற்சி செய்வதால் பலன்கள் உருவாக்கப்படுகின்றன நாம் நமது எண்ணங்கள் மன எழுச்சிகள் மற்றும் லட்சியங்கள் ஆகியவற்றின் இயல்பு மற்றும் குணத்தால் நமது திறமையை எப்பொழுதும் அதிகரித்துக் கொள்கிறோம் அல்லது குறைத்துக் கொள்கிறோம் நாம் எப்போதும் முழு மைன் இலட்சியத்தை நம்பி இருக்க முடியுமானால் மற்றும் நம்மை பூரணமான மனிதர்களாக நினைத்துக் கொண்டிருக்க முடியுமானால் எங்கேயாவது நம்மை மனப்பான்மை ஏற்படுவதை நிவாரண சக்தி தடுத்துவிடும் நீங்கள் எது உண்மையானதாக மாற வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை மட்டும் யோசியுங்கள் மற்றும் சொல்லுங்கள் தமக்கு தாமே சமாதானம் கூறிக்கொள்பவர்கள் அவர்கள் சோர்வடைந்தவர்கள் பயன் அடையாதவர்கள் வெற்றிக்கு தள்ளப்பட்டவர்கள் மற்றும் எங்கோ சமநிலை பெறாதவர்கள் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் மேலும் அவர்கள் எப்போதும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் விதி அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறது ஏழைகள் என்பதால் எப்போதும் ஏழைகளாக இருப்பார்கள் மற்றும் கடுமையாக உழைத்து முயற்சி செய்தாலும் முன்னேற முடியவில்லை எனவும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களது அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றுக்கு எதிரிகளான இந்த புகைப்படிந்த என்ன சித்திரங்களை மனதில் செதுக்கிக் கொண்டிருப்பதை சிறிதளவும் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அவர்களது மனதிலிருந்து நிரந்தரமாக அழிக்கப்பட வேண்டிய இது போன்ற எண்ணங்களை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அவை அவர்களது வாழ்வில் உண்மையாக்கப்படும் என்று நிச்சயப்படுத்திக் கொள்கின்றனர் நீங்கள் நோயுற்றவராக பலவீனமானவராக இருக்கும் நிலைகளை அனுபவிக்க விரும்பாவிடில் அவ்விதம் எண்ணம் ஒரு க்ஷணத்திற்கு கூட உங்கள் மனதில் புகுந்துவிட ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள் ஏனெனில் அவற்றை நினைப்பதே அவை உங்களை கடுமையாக பற்றி உதவுகிறது நாம் அனைவரும் நமது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் எதன் மீது மனதை ஒருமுகப்படுத்துகிறோமோ அதுவாகவே இருக்கிறோம் தன்னை ஒரு தெய்வீக நோக்கத்துடனும் மற்றும் அதை விமரிசையாக நிறைவேற்றிடும் திறமையுடனும் வாய்ப்புடனும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதராக தினமும் மனதில் சித்தரித்து காணும் பழக்கம் அவருக்கு அதிசயமான நம்பிக்கை உயர்த்தி கொள்ளும் சக்தி மற்றும் இடைவிடாத ஊக்கம் ஆகியவற்றை கொடுக்கிறது உங்களை ஏதாவது ஒரு பிரத்யேகமான விதத்தில் முன்னேற்றமடைய செய்து கொள்ள விரும்பினால் அதன் இயல்பை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களால் முடிந்த அளவுக்கு கற்பனை செய்து பாருங்கள் அது உங்களது விருப்பத்திற்கு இணையான உயர்ந்த லட்சியமாக்கிக் அது வாழ்வை உயர்த்துவதையும் விருப்பத்தை நிறைவேற்றுவதையும் நீங்கள் உணரும் வரையில் அதை உங்கள் மனதில் நிரந்தரமாக வைத்துக் வாழ்வில் தவறுகளையும் பாவங்களையும் செய்து தவறான வாழ்க்கை நடத்திய மனிதனுக்கு பதிலாக உங்களது மற்றொரு பாதியான மேலான தெய்வீகத்தன்மையுள்ள உயர்ந்த லட்சிய மனிதராக படிப்படியாக மாற்றம் அடைவீர்கள் ஒவ்வொரு வாழ்வும் அதன் லட்சியத்தை பின்பற்றுகிறது அதனால் வண்ணம் தீட்டப்படுகிறது அதன் குணங்களை எடுத்துக்கொள்கிறது அதை போலவே மாற்றமடைகிறது நீங்கள் ஒருவரது லட்சியத்தை அறிந்து கொண்டால் அவரது குணாதிசயத்தை அறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இது அவரது வாழ்வின் மீது எப்போதும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது நமது லட்சியங்கள் நமக்கு உயர்ந்த குணத்தை உருவாக்குபவை அவை நம் வாழ்வை வடிவமைக்கும் செல்வாக்கு வெற்றி பெற்றிருப்பவை நமது மனதின் வழக்கமான விருப்பம் விரைவில் தன் நம்மை தன் முகத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அது வாழ்வின் வெளிப்புற தோற்றமாகிவிடுகிறது நமது மனதின் வழக்கமான விருப்பத்தை நமது முகத்திலிருந்து வெளியேற்றிவிட முடியாது நம்மை உறுதியாக பற்றி எண்ணம் மன எழுச்சி மற்றும் லட்சியம் ஆகியவற்றின் சிறப்புத்தன்மையை வளர்த்தி கொள்கிறோம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மேம்பட்ட நிலை பெருந்தன்மை அடையும் பாதையை நோக்கிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் உங்களது சிந்தனையில் உயர்வை பெறும் மனப்பான்மை இருக்கட்டும் உங்களது எண்ணங்களுக்கும் அல்லது செயல்களுக்கும் தாழ்வுடன் ஒருபோதும் சம்பந்தமில்லை எனவும் மற்றும் நீங்கள் செய்வதையெல்லாம் தலை சிறந்ததின் முத்திரையை பெறும் எனவும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மனதின் இந்த விதமான உயர்வு உயர்ந்த லட்சியங்களையும் சிறந்த நிகழ்ச்சிகளையும் நோக்கியுள்ள மனப்பான்மையின் இந்த விதமான விரிவு முழு வாழ்வை உயர்ந்த மட்டங்களுக்கு உயர்த்திவிட காரணமாக இருக்கும் ஒரு உயர்வு படுத்தும் மாற்றமடைய செய்யும் செல்வாக்கு பெற்றிருக்கிறது மனித வாழ்வு நாம் அநேகமாக எதிர்பார்ப்புடன் வாழும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னோக்கி செல்லும் நம்பிக்கை நம் கண்கள் காண முடியாத எதிர்காலத்தை முன்னதாகவே காண்கிறது நம்பிக்கை என்பது எதிர்பார்க்கும் நிகழ்ச்சிகளின் சாராம்சமாக இருக்கிறது தோற்றத்தின் பிரதிபலிப்பாகவே உண்மையான சாராம்சமாக ஒரு மன தோட்டமாக மாத்திரமல்ல நம்பிக்கைக்கு பின்னால் எதிர்பார்ப்புக்கு பின்னால் மன விருப்பங்களுக்கு பின்னால் நமது நியாயமான விருப்பங்களுக்கு பொருத்தமான ஒரு உண்மை இருக்கிறது மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்